தங்களுக்கும் மேலாக உள்ள அறைகளில் உள்ளவர்களை பார்ப்பார்கள் இப்படி பார்ப்பது கிழக்கு அல்லது மேற்கு திசையில் இருந்து செல்லும் பிரகாசமான மின்னும் நட்சத்திரத்தை நீங்கள் காண்பது போலாகும் இது அவர்களிடையே உள்ள தகுதியின் காரணமாக உள்ளதாகும் என்று நபி செல்லமாக அணைகளில் செல்லும் அவர்கள் கூறினார்கள் இறைதூதர் அவர்களே இது நபிமார்களின் இடமாகும் இதை மற்றவர்கள் எவரும் அடைந்து கொள்ள மாட்டார்கள் என்று நபி தோடர்கள் கூறினார்கள் உண்மைப்படுத்திய நல்ல மனிதர்களும் அவர்களுடன் இருப்பார்கள் என்று நபிசல்லு அலை கூறினார்கள் இரண்டு எட்டு மூன்று ஒன்று